அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை தொண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவளியிலிருந்து சி மனுவில் இந்த நட்சத்திரை தலைப்பு நம்பகத்தன்மை பலவளவென்று பேசுகிறவர்கள் ஒருபோதும் தலைவராக முடியாது பேச்சின் ஒவ்வொரு சொல்லிலும் பொருள் இருக்க வேண்டும் சில நேரங்களில் எதிரிகளுக்கு குழப்பத்தை ஏற்படுத்துவதும் நண்பர்களுக்கு தெளிவை ஏற்படுத்துவதும் நல்ல தலைமையின் அடையாளங்கள் ஒரு நிறுவன தலைவரிடம் அவருடைய வெற்றியின் ரகசியத்தை கேட்டார்கள் அவர் கூறினார் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதுதான் என்றார் எப்படி காப்பாற்றுவீர்கள் என்று கேட்டார்கள் வாக்கே கொடுக்காமல் பார்த்துக் என்றார் அந்த நபர் தலைவர்கள் வாக்குறுதி அளித்தால் அவற்றை செயல்படுத்த வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் ஆகவே உத்தரவாதம் அளிப்பதற்கு முன்னால் நிச்சயம் நிறைவேற்றுவோம் என்றால் அதை நாம் சொல்ல வேண்டும் டோட்டோசான் சன்னலில் ஒரு சிறுமி நூலில் வளர்ப்பு மிருகங்களை கூட பிஸ்கட் தருவது போல நடித்து ஏமாற்றக்கூடாது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதற்கு பிறகு நாம் நமது தன்மையை இழந்து விடுகிறோம் சிந்திப்போம் வாழும் சூழலில் தன்மையை நாம் ஏற்படுத்துவோம் நன்றி